நெஞ்சில பூசிப்பாங்க ஏன் நெத்தில புசன கண்டு முட்டும் கணவனுக்கு நீரும் திருநீரும் தன் மார்வியில் முயங்க பக்தியார்கின்ற பாண்டி மாதேவி பணி செய்து நாள் சோரும் பரவ அருமையான வரி அந்த ஆதலால் தான் பேரசன்டிவும் நிகழவிடவும் பாண்டியனுக்கு ஊறுபாடு செய்யல இருக்கு ஒரு கணவனுக்கு பிடிக்காது அதுக்காக கொள்கையை விடுபடுவதும் தப்பு அந்த கொள்ளையை கடைப்பிடித்து தனக்கும் கணவனுக்கும் உறவு நிறை முறிவதும் தப்பு எப்படி வாழ்னா இப்படி வாழ் சமுதாய கோட்பாடு எல்லாம் என்ன சமுதாய கோட்பாடுகள் தான் அருமையான கோட்பாடு கணவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதுக்காக என்ன செய்யணும் நல்ல செயல் தீய செயல் இருந்த பிடிக்கலன்னா நம்மளும் முடிவுடலாம் கணவனுக்கு வந்து இட்லிக்கு வந்து சட்னியே பிடிக்காது சாம்பார்லாம் பிடிக்கும்னா இப்ப ஒரு முழுக்கே போட்டலாம் இப்ப ஏன்னா சட்னி வச்சுக்கிட்டே மாறிச்சுக்கணுமே போயாண்டாம் அதனால ஒன்றும் இல்லை இது மாதிரி சென்னெறிகளாக இருக்கின்ற ஒன்றை சமுதாயம் கொண்ட கணவனுடைய கொள்கைக்கும் மாறுபடக்கூடாது ஆனா தான் இதுவரை குறிக்கொண்டு வாழ்ந்த கொள்கையும் மாறக்கூடாது ஆதலால் முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் நெற்றியில் முயங்காது மார்வின் முயங்க சமுதாய கோட்பாடு அல்லவா இதெல்லாம் சமுதாயம் எப்படி வாழணும் ரெண்டு பேரும் ஒத்து இருக்கும்போது கவலையே இல்லை கொஞ்சம் ஒவ்வாமீன் ஏற்பட்ட போது விழிப்பா இருக்கணும் இல்லறமும் வரக்கூடாது ஆனால் கொள்கையும் வரக்கூடாது இது சமுதாயம் இதெல்லாம் தான் சொல்லணும் சமுதாயம் அது என்னையா சமுதாய அறம்னா ஆறு கொட்டி வச்சிருப்பாங்க அப்படியே அங்கங்க பிடிக்கணும் அப்படியே பிடிக்கணும் அதனாலதான் நம்ம ஐயாவை கூட வல்ல நிற்கவங்க அல்லவா இப்படி நீங்க தலைப்பு கொடுங்க சார் சேர்க்கலாவிடாத்தும்போது அப்படின்னு சொல்லணும் அவன் பாட்டு கண்ணப்பாடே பேசிட்டு போடுவாங்க அடித்த மோலத்தை அடிச்சுக்கிட்டே போட வேண்டியதானே இப்படி கொடுக்கணும் சமுதாயம் எதாயத்து சமயத்துக்கு மட்டும் இல்லப்பா சமுதாயத்தையும் சொல்லிருக்கலாம் பெரிய மாற்றம் வரப்போகுது என்ன இப்படியாக அந்த பாண்டி நாடு இருக்குது எனவே என்ன தெரியுது பாண்டி நாட்டில் வந்து எப்ப பாண்டியன் அந்த சமணனானோ அதில் இருந்து ம அரசனியபடி மக்கள் அப்படின்னு மக்களும் அப்படியே கொஞ்சம் புறக்கணிச்சுட்டாங்க இது வீட்டு இது வந்து நாட்டு சூழல் வீட்டுச் சூழல் அம்மா என்னன்னு கேட்டால் கோவிலுக்கு போவாங்க அந்த மாதிரி அந்த பிரசாதமெல்லாம் வரும் ஆனால் கணவனுக்கு வேண்டாம் என்பதனால நெத்தியில் வைக்காம நெஞ்சியில் வச்சுக்கிட்டு அப்படி இருந்தாங்க அமைச்சரும் அப்படியே அப்படியா இது வீட்டு நிலை அது நாட்டின்போது சோழ நாட்டுக்கார்புமிகு அமைச்சர் அதுல ஒரு மகிழ்ச்சி என்னப்பா எந்த அரியன் சோழ நாட்டில் இருந்து வருகிறேன் ஊரும் அப்படின்னா மயிலாடுதுறை தான் போடுங்களேன் அது இல்லை நான் படிச்சவங்க பாட்டை கெடுக்க அதனால கொஞ்சம் கெடுக்கிறேன் மயிலாடுதுறைன்னு சொல்ல மயிலாடுதுறை பக்கம்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி அப்படியா அந்த பக்கமா ஏயா உங்க சோழ என்ன ஏதேன்னு சிறப்பு உண்டா கேட்டாங்க எங்க சோழ ஒண்ணும் சிறப்பு அப்படின்னா சீர்காடி எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் சீர்காழி அந்த ஊர்ல ஒரு சின்ன பிள்ளை பிறந்தது மூணு வயசு ஆச்சு மூணு வயசு ஆனவனு அப்பாவோட போச்சு இந்த கதையே சொல்றார் சொல்ற யார் வாயிலால வச்சுட்டார் அந்த வந்தால் வாயிலாக வச்சுட்டார் இவர் இவருடைய உத்தி இவருடைய உத்தி ஆனா சேர்க்குல அவரு வரலாறே அதுதான் அதனால வம்பு இல்லாமல் போச்சுங்களா இப்படி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரு இவர் இப்போ ஞானசம்புந்தர் வரலாற்றை அறிவதற்கு என்ன உத்தி பண்ணார்னாரு சோழ நாட்டிலிருந்து ஒரு ஆள் வந்ததாகும் இப்போ அந்தவனு என்னப்பா நம்ம ஊரில் உங்க பக்கமெல்லாம் அப்படிலாம் கேட்கறது உண்டா அந்த காலத்தில் இப்போ இப்படி கிடையாது ஏன்னா பேப்பர் வந்துட்டு அதனால இவனை விட பேப்பர் பார்த்துட்டு போடுறோம் ஆமாம் அதனால இப்போ ஏன் கேட்கலன்னு கேட்டா அவங்க ஊரில் என்ன விசேஷம்னு கேட்டா நமக்கு தான் அடுத்த செகண்ட் இல்லை அப்படியே தெரியுது டிவி நீங்க இதுலையும் அதனால நீ உடனே வந்து என்ன போய் அந்த ஊர்காரன்னு கேட்குறீங்க அந்த ஊர்காரம் வந்து அவங்கள்ட்ட ஏன் இப்போ கேட்க போறான் ஊரை எப்படி இருக்குப்பா அவங்க ஊர் அதெல்லாம் இப்போ கேட்க வேண்டிய வேலையே இல்லை வேலையே கிடையாது அதனால தருமபுரியில் என்னப்பாங்கிறது நான் கேட்க போகிறீங்க அதுதான் சந்திச்சிருக்குது ஃபோட்டோ ஓட ஃபோட்டோ ஓட அதனால அந்த காலத்தில் என்ன வந்து பேப்பருக்கு ஏப்பர் டிவியெல்லாம் கிடையாது அதனால கேட்டுருக்கு தாங்க அதனால என்னப்பாங்க அவர் வாயிலாக சொல்ல ஆரம்பித்தார் பாருக்க மூணு வயசுல அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் என்னைக்கு அடம் பிடிக்காத குழந்தைங்க அன்னைக்கு ஒரு நாள் அவரு குளிக்க போகும்போது அடம் பிடிச்சி போச்சு சரின்னு அழைச்சிட்டு போனாருங்க அந்த கரையில இருந்த போது அப்பா உள்ள குளிக்கிறாரு இந்த பா தம்பி அம்மா அப்பா அழுதுச்சு பாருங்க அழுதவுடனே அங்கிருந்து பாருங்க ஆண்டவன் அம்மையோடு வந்து வெறும் பாலில் நீங்க ஞானத்தையும் கலந்து கொடுத்தாங்க கொடுத்த உடனே அப்பாவுக்கு மேல வந்தார் வலிங்கிருந்தா யார மாமியா இருக்கிற மாமியெல்லாம் காலமாட்ட ஏறி வந்தாங்கப்பா நெத்தியில திருநீர்ப்பா அவங்க தான் எனக்கு பால் கொடுத்தாங்க காதல புறம்பெல்லாம் திருநீரணிஞ்சிருந்தாங்க கூட ஒரு அம்மாவும் இருந்தாங்க கால மாட்டில் ஏறி வந்தாங்கன்னு ஆஹா ஆஹா நம்ம தம்பி பெயலை கொடுத்தது ஊர் மாமி அல்ல உலக மாமி கொடுத்தா இந்த மாமின்னு ஏன் பயன்படுத்துறேன்னா அவங்க அதை சொல்லி பயன்படுத்துவாங்க இப்ப எல்லாம் போயிட்டுது அந்த பார்ப்பனை சொல்லுன்னு சொல்லதெல்லாம் இப்ப நாம யார் எடுத்தாலும் மாமின்னு சொல்ல மாட்டான் மாமாண்ண அண்ணி அண்ணா அப்படிதான் அம்மா சொல்லுவோம் அவங்க மாமின்னு சொல்லுவாங்க மாயவரத்து மாமி இல்ல அப்படின்னு தெரிய உடனே அந்த ஞானம் வந்தது அதுல இருந்து பாடுது பாருங்க தனமும் பாட்டுதான் பாருங்க ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிச்சுங்களா இந்த பையன் அப்படி போய் போட்டு போட்டு பாடிச்சுங்க உடனே ஆண்டவன் தாளம் கொடுத்தாருங்க அப்படியா இப்படியே ஒண்ணு தாத்தா உட்டுக்கு மறுநாள் போச்சுங்களா அங்க போன உடனே போன பாலை காடா கடந்தது ஒரு பாட்டு பாடிச்சு பாருங்க அப்படியே நெய்தலா கடற்கரை ஆயிட்டு பாலை நெய்தல் பாடியது அப்புறம் அப்பா வந்து வேல்லை செய்யணும்னு பணம் கேட்டு இருந்தாருங்க திருவாவூரத்துறை போச்சுங்க போன உடனே அப்பா ஞாபகப்படுத்தினாங்க பாருங்க ஒரு பதியம் பாட்டுக்கு அப்படியே ஒரு பொற்கொழி அப்படியே கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படியே அப்பாட்ட குடுத்து ஏங்க தெரியும் அப்புறம் பாருங்க இவரோட இவரத்தோட இன்னொருத்தர் சேர்ந்தவருங்க வயசானவருங்க இது சின்ன தம்பிங்க அது வயசானது நாவுக்கருக்க வயசு அவன் அப்படிதான் சொல்லுவான் என்ன எப்படி சொல்லுங்க அப்படி பாருங்க வயசானவருங்க அவர் ஏதோ இந்த ஏதோ அந்த பக்கங்க அந்த பக்கம் அப்படி சொல்றேன் பாருங்க அவங்க உங்களுக்கு பிறகுங்க பாருங்க வேதாரண்யம்னு ஊருங்க அருமையா வேதாரண்யம்னா பேர் இருக்கு நல்ல திருமறைக்காடு நல்ல திருமுறைகளில் எல்லாம் திருமறைக்காடு என்றே இருக்கிறது இந்தியா நாங்கள் உண்மையை சொல்லுகிற திருமறைக்காடு என்று சொல்லுவன் குறுகிய புத்தியா இப்படி ஆகியிருந்து எல்லாவற்றையும் சொல்லி திருமறைக்காடு கதவன் திறந்ததையும் சொல்லி ரெண்டு பேரும் கேக்குறாங்க யாரு மங்க இருக்கிற யாரும் இந்த புளச்சர் யாரும் அப்படியா அந்த மாதிரியா இப்ப எங்க இருக்காங்க இப்ப திருமறை காட்டுல தான் அந்த தம்பியும் இருக்குது அந்த பெரியையாவும் இருக்கிறாங்க பெரியயாவும் இருக்காங்க ரெண்டு பேருக்கு ஒரு எண்ணம் வந்தது ஒரு கால் அவரை இங்க கூப்பிட்டா நம்முடைய பாண்டி நாட்டுல இந்த நிலை நீங்குமே ஆமா அப்படின்னார் ஐயா சாப்பிட்டீங்களா என்ன என்ன எல்லா நம்ம கூட சாப்பாடு இல்லையா நல்லா சாப்பாடுலாம் வச்சு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாங்களாம் இது வந்து இவர் தான் எழுதினது பெரிய பிராணத்தில் இல்லை கடிதம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கேட்டதுக்குன்னு தெரியல இயல்பாகவே தெரிந்தது என்று பெரிய பிராணத்தில் இருக்கிறது இவருக்கு ஒரு ஆள் வந்து இது மாதிரி சொன்னதுனால உங்கள் ஊரில் என்னப்பா இருக்குன்னு சொன்னது இதெல்லாம் இதுதான் அதுதான் இது தனியாக எடுத்துக்கொண்டேன் சொல்லணுங்கிறதுக்காக தான் அதனால் இவர் என்னன்னு கேட்டேன் இப்படி இது இப்படி அந்த பையன் வார்த்தைங்கன்னா அவருக்கு சாதம் எல்லாம் போட்டு பேரும் கடிதம் எழுதி கொடுத்தாருலாம் இது எடுத்துக்கொண்டு எங்க போய் கொடுத்தாரான் இப்ப திருமறை காட்டுக்கு போகிறார் என்று அமைப்பு சரி போட்டோம் எங்கிருந்து அந்த நாளில் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லி அவர் நம்ம சொல்லிட்டோம் ஒரு ஐந்து ஆறு பாட்டுல அந்த ஞான சம்பந்தோட வரலாறு எல்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சிடும் பார்த்த உடனே சரி இப்போ இந்த கடிதம் கொடுக்கறங்களே அந்த கடிதம் பாருங்க அந்த கடிதம் என்ன வெங்குருவேந்தர் பாக்குறீங்களா அருமை அருமை இப்போ இன்னைக்கு திருமணங்களுக்கு எழுதுற கடிதம் இருந்தது போயிட்டு அருணம் சான்ற தவத்தெருங்களா சுவாமிகள் அவர்களுக்கு அல்லது அடிகளார் அவர்களுக்கு அடியேன் பணிவோடு வணங்கி தெரிவித்துக் கொள்ளும் விண்ணப்பம் என்று யாரு யாரு திசை யாரு திசை நோக்கி தொழுகின்றான் திசை நோக்கி தொழுகின்ற துன்பம் முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம் பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்ற அதனால பரதன் வந்து ஏதோ அரசை பிடிச்சு விடுவான்னு வரது வந்திருப்பான் பார்த்தா அப்படியே ஒரு இதெல்லாம் அப்படியே நிழற்படும் துன்ப ஒரு அரே வரவன் வந்து அப்படி ஒண்ணு அண்ணாவை வந்து கொலை செய்துட்டு ஆட்சியை பிடிக்க வர்ற மாதிரி படலையே அரே மூஞ்சியப்பாரு மோத்தப்பாரு துன்ப ஒரு முடிவில்லை என்ன செய்துட்டு வரான் தான் அந்த பையன் தொழுகின்ற அதனால நான் எவ்வளவு மரத்தம் பண்ணிச்சுட்டேன் இங்க ராமண்ணாவுக்கு தம்பி கூட தவறு செய்வானா நான் சொல்றது மூத்த பிள்ளைகளுக்கு ஒரு அறவுரை அண்ணன் நடத்தியதனால தம்பியும் செய்ய மாட்டான்னு நடக்கணும் இது அண்ணனுக்கெல்லாம் அறவுரை நான் அண்ணன்ல தானே தம்பி தான் எங்க வீட்லயே கடைசியால் நான் அதனால தமையனா இருக்கிறவங்களுக்கு ஒரு அறவுரை என்னன்னு அண்ணன் நடக்கிற நடத்தினாலே அவங்க பாரம்பரிய தம்பியே தவறு செய்ய மாட்டான்னு முடிவுக்கு வரணும் அப்படி அண்ணன் இருக்க எம்பெருமான் பின் பிறந்தார் ராமண்ணாவுக்கு தம்பி கூட தவறு செய்வானா நான் தட்டு பண்ணிட்டேன் அங்க திசை நோக்கி தொழுகின்றான் இது போல பெரிய பிராணத்தில் இருக்கு திசை நோக்கி தொழுதல் எங்கே எங்கே அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஆமா இது போல் பெரிய புராணத்தில் திசை நோக்கி தொழுதல் இடம் ஒரே வருடம் அது எங்கே என்ன நான் கூட அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வினாலெல்லாம் கொஞ்சம் கேளுங்க சேர்க்கலான் விழாவில் அப்படி அந்த வினாவை கொடுத்து அதுக்கு பயிற்சி பண்ண முடியும் கொஞ்சம் படிக்கட்டாங்க கதை கேட்டுட்டே போகணும் கடைசி வரைக்குமே கதை கேட்டு சொல்லுமா கொஞ்சம் அவங்களையும் பார்க்கலாம் என்ன சொல்ல முடியுமா அண்ணாமலையான் அடிக்க பலம் இன்னொரு இடத்துல அது பெரிய பிராணத்துல திசு நோக்கி என்ற ஒரு சொல் வருது எங்கே என்ன சொல்லி இல்லைன்னா ரொம்ப செலவழிக்குவானா ரொம்ப அர்த்த கொஞ்சம் பொறுத்திருந்தே பார்க்குறத்தில் வருகின்ற இடம் எது முருகா எனவே அடிபணிந்து அடியேன் குலச்சீரை விளம்பு விண்ணப்பம் அருமையாக வெங்குருவேந்தர் யாரு நம்முடைய ஞான சம்பந்தர் அவருக்கு அடிபணிந்து அடியேன் குலச்சீரை கடிதம் கொடுத்தும்டவர் அது முன்பின் தெரியாது ஆதலால் ஆடி குளச்சிறை விண்ணப்பம் இவர் தான் இதெல்லாம் போற போக்க சொல்லணும் அருளி என்ன விண்ணப்பம் நீங்க எங்க பாண்டிய வரணும் இங்கெழுந்தருளி சமனிள் ஒதுக்கி இங்க இருக்கிற இருளை நீக்கணும் அது எது சமநாயக எம் இறை மகற்கு நீரடித்து எங்க அரசு இடாத ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விபூதி போய் காலியாயிருக்கும் அந்த காலத்துல என்ன காலை எழுந்திரிச்சு வேணும் விடுதலுமே வெந்நிட்டு மெய்யில் பூசி அப்புறம் குளிக்க போட்டு குளிச்சிட்டு வந்த படனே மீண்டும் சாதாரணமாயிடுச்சு அப்புறம் அனுஷ்டானம் பண்ணும்போது குழைச்சிட்டு அப்புறம் நடுப்புற நடுப்புற பெருமானே பெருமா அப்படி விட்டு அதனால ஒரு நாளைக்கு திருநீருங்கிறது ஏறத்தால ஒரு இருபது இருபத்தஞ்சு தரம் இரவுல கடைசியில படுக்கும் பெருமானே மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேர் துணிக்கப்படுவது நேர் சுந்தரமாயிருப்பது திரு ஆலவாய்திருநீரே ஆற்றலேரும் ஆலவாயா திருநெற்றி போட்டி போனால் ஞான சம்பந்தம் திட்டி திரு தீப்பினி ஆயுத சாத்திய பாள்ளவரத்து வல்லவர் நல்லவர் சுவாமி இப்படி அணிந்த நெற்றிய இப்ப அது பார்க்கமே திரும்ப அதனால திருநீர் அழித்து சமநீருளை நீக்கலாம் மட்டும் போதாது சுவாமி இந்த இருளை திருநீரழித்து பொங்கிரும் பனிசூல் தென் தமிழ்நாட்டை பூதி சாதன படி நிறுத்தி இப்போ அரசன் திருந்துனா எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க எனவே பாண்டி நாடே மீண்டும் முன்னே நிலைக்கு வந்துவிடும் அப்படி செய்து எங்களை காக்க என்ற பாசுரம் கேட்டு எழுந்தனர் கவுனியற்கு இறைவன் கவிதை எழுதினாராம் அதனால பாசுரம் கேட்டு பாசுரம் கேட்டு பார்த்தீ சாதாரண ஒரு ஒரு கடிதமே எழுதும் போதே கவிதையா வந்துடும் ஏ தண்ணிப்பட்ட பாடாரு அப்படி கவிதை பார்த்தாராம் ஞான சம்பந்தர் உடனே எழுந்துட்டாரா எழுந்துட்டான் இருந்து என்ன காணிய எழுந்தனர் கானியருக்கு இறைவர் அப்படி எழுந்த உடனே பக்கத்துல யார் இருந்தா திருநாவுக்கரசர் இருந்தார் அது உடனே ஆதகாது இதுவென்று ஓதுவார் இந்த இடத்துல தான் சேர்க்கிறார் எங்கேயோ போயிருக்காரு இவர் எங்கேயோ இருக்காரு ஆமாம் பொசுக்குன்னு போகல அங்க போகும்போது இது மாதிரி வரல் போகும் போக யாரு மங்கேற்கரசியாரும் குளச்சிறையாரும் தூது விடுத்தனர் என்று தூதாக போனார் யாரோ ஒரு எக்ஸ் அது யாரோ மதுரை மதுரை எதுக்கு நம்ம வேண்டியவங்க கடிதம் அங்கே தூதுவர்கள் கூட ஒரு கட்டுரை ஞான சம்பந்தர் வரலாற்றில் பரஞ்சோதியும் வரலாற்றில் பரஞ்சோதியாரும் சேக்கிடும் எல்லாம் இருக்குது எழுத முயற்சிங்களேன் எழுதுனா அப்படியே சரியாக வரத்து இப்படிப்பட்ட செய்திகள் வரணும் அதனால் திருமடத்திலிருந்து வர்ற தாள்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சும்மா பகஞ்சதே பெயக்கக்கூடாது ஏதேனும் ஒரு புதிய வெடிப்பாக புதிய செய்தியாக ஆனால் சமயத்துக்கு தொடர்புடையதாக சமயத்துக்கு இன்றிமியாததாக இருக்கிற செய்திகள் அதுதான் வரணும் திருமடங்கள்லிருந்து வருகிற இதழ்கள் திங்களி இதழ்னா கண்ணில் ஒத்திக்க வேணாமா ஒரு ஏழு தரம் பா ஒரு ஐந்து ஆறு செய்திகள் கண்ண ஒத்திக்கல முருகா முருகா நீ தான் உடனே இவர் என்ன பண்ணிட்டாரா அவர் ஞானசன்டைய எழுந்த உடனே என்ன பண்ணிட்டாராம் நாவுக்கர் சார் ஆஹா நீங்க போகக்கூடாட்ட இது பொதுவாக அவ்வளவு சரியா இருக்குமா அவருடைய அன்பை காட்டலாம் யாருக்கு அன்பு அன்பு மீதூர் அன்பு என்பதை வெளிப்படுத்தலாம் என்ன பண்றது சொல்லலாமா அவர் அப்படின்னு கூப்பிடுற யாரு ஞான சம்பந்தர் அவர் வயதுனால அவர் அப்பறேன்னு கூப்பிட்டாலும் கூட அவர் இவர் மேல அப்பா கருதுனா கூட நாம் அப்படி சொல்ல கொலப்படுத்தலாமா நீர் சிறியவர் சொல்றது எனக்கு என்னமோ என்ன சொல்லுவாரு என்ன பண்றது என்ன பண்றது நீர் சிறியவர் அது சரிவா தம்மோடும் பண்ணால் பழகியூறுவது என்னை அதுக்கு வேறு சான்று வேண்டாம் இந்திய என்ன பண்ண படுத்த பாடலாங்க இது மாதிரி வெளிப்படையா தங்களை வந்து செஞ்சார் சொல்லுவாரா அங்க சொல்லுனாரா சொல்லல சொல்லல சரி இப்படி இருக்க வேதனை குழுவன் அம்ம ஓ உது போள்கள் புகன்ற உங்களுடைய ஜாதகப்படி சரியானது இல்லை ஏழை நாள் நான் சனியே இன்னும் ஒரு அஞ்சாறு மாசம் போகணும் ரொம்ப கடுமையான காலம் தொட்டது தொடங்காது வச்சது விளங்காது தரான் அங்கேயே சொன்னார் அது ஆனா சொன்னது என்னன்னு நீ அந்த பாட்டீங்க திருமறை காட்டில் இருந்தாலும் கூட ஞான சம்பந்தர் தனித்திருந்திருக்கார் இவர் கொஞ்சம் எட்ட உட்கார்ந்து இருந்திருக்கார் இது மாதிரி வந்தவுடனே என்ன பண்ற இவர் எல்லாம் கேட்டிருக்க கேட்டு ஞான சம்பந்தர் கேட்டு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே யாருக்கு தெரியாது திரும்ப அவங்களை உட்கார வச்சு அவங்கள போட்டி விட்டு அப்படியே வந்திருக்கிறார் வந்த உடனே நாவக்கரசர் என்ன ரெண்டு பேருமா கோவிலுக்கு போயிருக்கிறாங்க கோவிலுக்கு போய் மீண்டும் வந்த வரும்போது இது மாதிரி பாண்டி நாட்டுல இருந்து பிள்ளாயின்னு சொன்னார் இவர் என்னன்னா அது நீர் சீரியல் என்று ஆரம்பிச்சுட்டார் பிள்ளாயின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன ஞானம் கொடுங்க மேல அது தன்னை அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி திறக்காடு ஒண்ணும்ரோஸ்வர் இணையாக சொல்ல பெரியவா பின்ன அந்த பிள்ளாய் என்ற இவருக்கு அந்த சிறியவர் என்ற ஒரு சொல்லை ஆயிற்று என்ன பண்றது பிள்ளாய் அவர்கள் ரொம்ப தகுதி இல்லாதவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லல தகுதி இல்லாதவர்கள் அல்லாமலும் நாளும் கோலும் உமக்கு சரியில்லைங்கிறார் நாளும் கோலும் சரியில்லைன்னு தான் சொன்னார் பொதுவாக தான் சொல்றது இதுதான் அங்கே அவர் சொன்னது அப்பதான் சொன்ன பாருமையே இருக்குதன் இப்படி சொல்லிருப்பாரா ஜென்மத்து இப்படி வந்து ஞானசம்மந்த பிள்ளை வாயில வரலாமா அது அருள் இல்லாதவங்க சொல்லுவது அருளிலார் போலன்னு தான் சொன்னாரு ஒரு சொல்ருமைடம்டிச்சது போலப்பதுவே சொல்லா சொல்லிருப்பாரிவ சிவசி அருளிலார் அவர் அவந்த நீர் நடப்ப என்ன தெரியுது அவங்க எவ்வளவு செய்தாலும் தெரியுது அல்லவா இப்படி ஒரு பட்டிமண்டமே ஆயிருக்கு கோல் அம்மையோடு அப்பன் ஆனையால் நடப்பனே கொண்டு வீட்டிறார் என்ன பண்ண ஒண்ணு சொல்லிட்டு உடனே எழுந்தார் ரெண்டு பாட்டில் முடிச்சு போறாரு அங்க பதினஞ்சு பாட்டு அப்படியே பவியமா அவர் சொல்ல இவர் சொல்ல அவர் சொல்ல இவர் சொல்ல அப்படி இவர் எழுந்தார் அங்கே இல்லை நாள் கோலாம் என்ன பண்ணும் பெருமாள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது என்ன பண்ணும் என்று சொல்றார் ஏன்னா அந்த பாட்டு அப்படிதான் இருக்கு மூலமே புகுந்த அதனால் இவர் கொஞ்சம் கருவமா சொல்லல நம்முடைய திருவுள்ளத்திலெல்லாம் பெருமான் இருக்கிறாங்க அம்மையப்படா இருக்கிறாங்க இது என்ன பண்ண போது ஞாயிறு திங்கள் செவ்வாய்ப்புதன் வியாடன் வெள்ளி சனி பாம்பிரங்கும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இது என்ன கோள் தீங்கு செய்யாது அடுத்த பாட்டு என்போடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறியுடனே பொன்பதி மத்தமாலை போனால் சூடி வந்தன் உளமிய புகுந்த நாள் இந்த ஆள் என்ன பண்ணணும்ல பெருமானம் உள்ளத்தில் எழுந்தருப்பதுனால ஒன்பதோடேடு பதினெட்டோட உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தனக்கு சொல்லல அடியார்களுக்கு ஒண்ணும் பண்ணாது என்ன அப்படிதான் சொன்ன என்ன ஒண்ணும் அசுச்சிடாதுங்களா அடியார் அவர் கரிசியில கூட முடிச்சு காட்டும் போது தேனமர் பொழிர் கோளாலை விலை சென்னல் துண்ணி வளர்சம் பொனியெங்கும் நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான ஞான சம்பந்த சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா நான் பாண்டி சென்ற வரைக்கும் சென்று வர வரைக்கும் இந்த நாள்களோ கோள்களோ அசைக்க முடியாது நம்மை அப்படிங்கள பதியத்தினால என்ன சொல்றோம் தான் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய்தி இந்த பாடலை படிக்கிறவர்கள் இந்த பாடல் அனுபவத்தை பெற்றவர்களுக்கெல்லாம் வழி வழியா இருபதாம் நூற்றாண்டு இருபத்தஞ்சாம் நூற்றாண்டு முப்பதாம் நூற்றாண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடு மட்டுமல்ல ஆசியா கண்டமல்ல இனி பார்க்க போற செவ்வாய் கண்டம் மட்டுமல்ல இனி வர அதுக்கு மேலேயும் கண்டுபிடிக்கிற கண்டங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற அடியவர்களுக்கும் பெருமானுடைய திருவருள் இருப்பதனால இந்த நாள்களோ கோள்களோ தீங்கு செய்யாது அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் அடியனுக்கு வந்து நலியாது என்பதல்ல அடியார்களுக்கு நலியாது ால என்ன வந்துருது வேறு தோல்வி அதுல நான் உன்னே ஒன்னு சொல்றது ஐயா நீ பின்னாலே அழுத்தமா சொல்லுவான் என்னது நோய் ஒரு திங்கட்க் புதன் வியாழன்பேன் நீ சனிபாம்பு இரண்டு முடினிங்கிற அத பின்னரெண்டடியா அழுத்தமா சொல்லாத முன்பு இரண்டடியா அழுத்தமா சொல்லு என்னது வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நிந்து என் உழமே புகுந்த அதனால் அதுக்கு நம்ம அதுக்கு தகுதியாகணும் எதுக்கு என் உழமே புகுந்த இது இந்த பக்கமே திரும்பாமே ஆசிரம் நல்ல நல்ல முருகா முருகா எது எது அனுபவம் ஆகணும் முன்னிரண்டடி அனுபவமாகணும் அனுபவமாகணுமே அதுதான் நமக்கு ஆண்டவன் தான் அனுபவமாகணுமே என் உடவே புகுந்த அதனால் இதெல்லாம்